நற்றினை நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நற்றினையின் இரண்டு மாத இடைவேளைக்கு பிறகு பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கிருப்பையா இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணி தலைவர் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான பத்ம விருது வழங்கப்பட்டுள்ளது இரண்டு உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான கண் பார்வை குறைபாட்டை தடுப்பதற்கான வாரமாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டது நான்கு நாட்டின் சுத்தமான விமான நிலையமாக மங்களூர் விமான நிலையம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து நாஷ்காம் நிறுவனத்தின் புதிய தலைவராக தேஜா நிகோஷ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற புதிய படிப்பை தொடங்குவதற்கான முன்னிலையை வெளியிட்டுள்ள பல்கலைக்கழகம் எது அதாவது முன்மொழிவை வெளியிட்டுள்ள பல்கலைக்கழகம் எது இரண்டு கிஷன் கங்கா என்ற புதிய மின்சார திட்டம் எந்த நதியில் செயல்படுத்தப்படுகிறது மூன்று இந்தியாவிலேயே மிக நீளமான சுரங்கப்பாதை எது நான்கு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்பட்டதற்காக இந்தியாவின் கௌரவ விருதினை பெற்றுள்ளவர் யார் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை டபிள்யூ என்ற இணையதளம் மூலமாகவும் அல்லது எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ற தொலைபேசி வழி வாட்ஸ் அப் மூலமாகவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்